பிரமபானுடைய முதல் பிறையை தீர்மானிக்கின்ற விடயத்தில் இலங்கை ஜெமியாத்துல் உலமா பரவலாக எங்கும் காணப்பட்ட பிறையை புறக்கணித்து வளமையான அதன் தேசிய எல்லை கோடுகள் நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படுகின்ற தவறான நிலைப்பாட்டின் காரணமாக ஒரு நாள் தாமதமாகி நோன்பை ஆரம்பித்தது அதன் விளைவாக பெருநாள் பெரும்பாலும் நிலைமை வரும் என்பதை கருத்திற்கொண்டு இலங்கை ஜமியத்துல் உலாமாவின் தலைவர் ஒரு சிறிய சட்டம் என்று சொல்லி இருபத்தி நோன்போடு முடித்துக்கொண்டு பெருநாள் கொண்டாடுகின்ற அதேபோன்று அதனோடு சேர்த்து ஒரு சிலருக்கு முப்பத்தி ஒரு நோன்பு பிடிப்பது கட்டாயம் என்றும் ஒரு சிலர் இருபத்தி எட்டு நோன்போடு முடித்துக்கொண்டு ஊரோடு சேர்ந்து பெருநாள் கொண்டாட வேண்டும் என்ற விசித்திரமான ஒரு ஃபத்துவாவை உத்தியோகபூர்வமற்ற முறையிலே வெளியிட்டு அது சம்பந்தமான உத்தியோகபூர்வமான ஃபத்துவா கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது அது ஒரு சில தினங்களில் வெளியாகும் என்றும் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கின்றார் சிறிய ஒரு சட்டம் என்று இது ஜமியத்துலமாவின் தலைவரினால் குறிப்பிடப்பட்டாலும் சமூகத்தில் ஒரு பெரும் சர்ச்சையை இது கிளப்பியிருக்கின்றது சமூகத்திலே இது ஒரு பெரிய விடையமாக பார்க்கப்படுகின்றது அதுதான் உண்மையும் கூட சும்னா ஒளியில் ஒவ்வொரு விடையத்தையும் சரியான தெளிவான விடயங்களை முன்வைக்கின்ற எம்மை நோக்கி இதுபற்றி தெளிவான ஒரு விமர்சனம் வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த பதிவை முன்வைக்கக்கூடிய நாம் முதலிலே சொல்ல விரும்புகின்ற விடயம் இந்த பதிவு ஜமியத்துல் உலமாவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு என்று அவர்கள் இதனை நோக்கக்கூடாது என்பது அவர்களிடம் நாம் வேண்டுகின்ற வேண்டுகோளாகும் இஸ்லாமிய சட்டம் எனும் ரீதியிலே சமூகம் வழிநடத்தப்படுகின்ற விடயத்தில் தவறுகளை பற்றிய ஒரு அழகான விமர்சனம் எனவே அவற்றை திருத்திக் கொள்வதற்கான ஆய்வுகள் செய்து திருப்பிக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் என்பதாக இதனை நோக்குமாறு ஜமேத்துல் உலமாவிடம் நாம் வேண்டிக் அதேபோன்று அந்த அமைப்பை எதிர்க்க வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளவர்கள் அவர்களுக்கான ஒரு தகவலாக இந்த பதிவை பார்க்காமல் மர்மையின் வெற்றியை இலக்காக கொண்டு அதனை அடைய வேண்டும் என்பவர்களுக்கான ஒரு வழிகாட்டல் என்பதாகவே இதனை நோக்க வேண்டும் என்று முதலிலே நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் சரி இப்போது ஜமியத்துல் உலாமாவின் தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவிலே வரவேற்கத்தக்க சிறந்த ஒரு முன்னேற்றமிக்க ஒரு வார்த்தையை அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார் நிச்சயமாக அதனை நாம் வரவேற்க வேண்டும் சத்தியத்தை நோக்கி எடுத்து வைக்கின்ற பிரதான காலடி அது என்பதை நாம் புரிந்து வேண்டும் அது என்ன என்றால் அவ்வாஹ்விடமும் தூதரிடமும் தீர்ப்பு கேட்போம் ஒரு வாசகத்தை பயன்படுத்தியிருக்கின்றார் தூய உள்ளத்தோடு ஒரு மனிதன் இதனை செயல்படுத்தினால் அதுதான் ஒரு முஸ்லீம் உடைய வழிமுறை இலங்கை ஜமியத்துல் உலமாவின் தலைவருடைய இந்த வார்த்தையை நாம் முதலிலே முழுமையாக வரவேற்கின்றோம் அதன்படி அமைந்திருக்கின்றதா என்ற ஒவ்வொரு விடயத்தையும் அலசி சரியாக இருந்து விட்டதென்றால் அது மறுமை வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய முக்கிய அம்சம் என்பதை முதலிலே நாம் இங்கே குறிப்பிடுகின்றோம் இந்த வார்த்தையின் அடிப்படையில் இங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சர்ச்சை திரை சம்பந்தமான விடயத்தில் முதலிலே மிகச் சுருக்கமாக ஒரு முஸ்லிம் சமூகம் பிறை விடயத்திலே எப்படி நடக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்திவிடுகின்றோம் அதனை புரிந்து கொண்டால்தான் ஜெமியாத்துமாவின் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே நாம் எதிர்கொண்ட இந்த ரமபான் இது பற்றி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு எந்த அளவிற்கு ஏற்கத்தக்கது எந்த அளவு மறுக்கத்தக்கது என்பதை நாம் புரிந்து முடியும் எனவே முதலிலே ஒரு இஸ்லாமிய சமூகம் பிறை விடயத்தில் அதாவது ரமவானை ஆரம்பிப்பது ரமவானை முடித்துக் கொள்வது அதே போன்று ஹஜிப்பர் நாள் எடுப்பது இப்படியான விடயங்களில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை சுருக்கமாக இங்கு தெளிவுபடுத்திவிடுகின்றோம் முதலாவது அடிப்படை இஸ்லாமிய சமூகம் என்பது ஒரே சமூகமாகும் இது பலதாக இருக்க முடியாது அல்லாஹுடைய வழிகாட்டலை தங்களுடைய கொள்கையாக ஏற்று ஒரே ஒரு மனிதர் ஒட்டுமொத்த உலகிலும் அல்லாஹுடைய தீனை ஏற்ற அந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு தலைவராக இருந்து வழி வேண்டும் இது இஸ்லாமிய அடிப்படை இருபத்தி ஒராவாயிரத்தி தொண்ணூறு இரண்டாவது வசனத்தில் அவ்வா சொல்லுகின்றான் நிச்சயமாக உங்களுடைய இந்த சமூகம் ஒரே சமூகமாகும் நான் உங்களுடைய ரப் ஆவேன் என்னையே நீங்கள் அடிபணியுங்கள் இதுதான் இஸ்லாத்தின் அச்சாணி ஆகும் எனவே அந்த வகையில் பிறை பார்த்து நோன்பு ஆரம்பிப்பது நோன்பு பெருநாள் கொண்டாடுவது ஹஜ்ஜி பெருநாள் கொண்டாடுவது என்ற விடயங்கள் ஒன்றுபட்டதாக அமைய வேண்டும் இது அடிப்படை அம்சம் இப்போது இந்த பிறையுடைய விடையத்தில் முக்கியமான இரண்டு விடையங்களை நாம் கவனிக்க வேண்டும் ஒன்றோ ஒவ்வொரு மாதமும் பிறையை நாம் பார்க்க வேண்டும் என்றிருந்தாலும் நபி அவர்கள் செய்தது போன்று ரமபானுடைய பிறைகளில் தவறு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதன் முந்தைய மாதம் ஷபான் மாதத்தினுடைய பிறையை கூட நபி அலைஸ்லாத்து அஸ்லாம் அவர்கள் மிக கவனமாக பார்த்தார்கள் எனவே இந்த ரமபானை ஆரம்பிப்பது நோன்பு பெருநாள் எடுப்பது ஹஜ்ஜி பெருநாள் எடுப்பது முக்கியமான அம்சங்களாகும் இது பிறையை அடிப்படையாக கொண்டது எனவே நபி அலி சலாத்து இஸ்லாம் சொல்லுகின்றார்கள் நோன்பை ஆரம்பியுங்கள் பிறையை கண்டால் அந்த நோன்பை நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள் அதாவது நோன்பு பெருநாளை நீங்கள் அனுஷ்டியுங்கள் அந்த பிறை மறைக்கப்பட்டால் ஒரு பகுதியில் அல்ல ஒரு நாட்டில் அல்ல ஒரு சமூகத்திற்கு அல்ல ஒட்டு அந்த பிறை உலகில் உள்ளவர்களுக்கே தென்படவில்லை என்றால் ஷாபான் மாதத்தை முப்பதாக பூர்ணப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் எனவே பிறை விடயத்திலே நாம் கவனிக்க வேண்டிய முதலாவது அம்சம் பிறையை பார்க்க வேண்டும் ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்ட இஸ்லாமிய சமூகம் முழு உலகிலும் பிறையை பார்க்க வேண்டும் பிற தென்பட்டு விட்டது அங்கே ஒரு சாரார் பிறை காணவில்லை என்பது ஒரு நாட்டில் உள்ளவர்கள் பிறை காணவில்லை என்பது அங்கே பிறை மறைக்கப்பட்டு விட்டது என்று வர மாட்டாது ஒரே சமூகம் ஒரே தலைமைத்துவம் ஒரே ரப் அந்த ரப்பினால் வழங்கப்பட்ட ஒரே இபாத இந்த நோன்பு விடயம் எனவே பிறையை கண்டால் நோன்பை ஆரம்பிக்க வேண்டும் பிறையை கண்டு நோன்பு பிடிக்க வேண்டும் எவருக்குமே பிறை தென்படவில்லை என்றால் தான் நோன்பின் முந்திய மாதம் ஷாபான் மாதத்தை முப்பதாக பூர்ணப்படுத்தி அடுத்த நாளிலிருந்து நோன்பை ஆரம்பிக்க வேண்டும் அம்சம் ஒரே தலைமைத்துவத்தை கொண்ட ஒன்றுபட்ட சமூகம் என்பதை அவ்வா சொல்லிவிட்டான் எனவே பிறை விடயத்தில் ரமவானுடைய நாம் பார்க்கின்ற உலகிலே எந்த ஒரு நபருக்கும் அது தென்படவில்லை என்றால் மேகமூட்டம் போன்ற காரணங்களினால் பிறை தென்படவே இல்லை நிலை ஏற்படும் என்றால் அல்லது பிற கண்டதாக வரக்கூடிய செய்திகளிலே ஊர்ஜிதம் இல்லாமல் நம்பத்தகந்த முறையிலே அவை கிடைக்கப்பெறாத நிலை காணப்படும் என்றால் இதுபற்றி ரசோஹாசலம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லுகின்றார்கள் எந்த நாளிலே ரமபானை நீங்கள் முடித்துக் கொள்ளுகின்றீர்களோ அதுதான் உங்களுடைய ரமபானின் இறுதி அதேபோன்ற அறுத்து பலியிடக்கூடிய ஹஜ்ஜி பெருநாள் எந்த நாளிலே நீங்கள் அதனை கொண்டாடுகின்றீர்களோ அதுதான் என்ற விடயத்தில் ரசுவபாசம் சொல்கின்றார்கள் இந்த இரண்டு விடயங்களும் பிறை விடயத்திலே மிக முக்கியமான விடயமாகும் இது இரண்டும் அனுஷ்டிக்கப்பட வேண்டும் ஒன்றோ பிறை பார்த்து நோன்றை ஆரம்பிக்க வேண்டும் பிற பார்த்து நோன்பை முடித்துக் கொள்ள வேண்டும் யாருக்குமே பிறை தென்படவில்லை என்றால் அதேபோன்று பிறை கண்டதாக வரக்கூடிய சாட்சியங்கள் நம்பத்தகந்த முறையிலே அதிலே குழப்பங்கள் அமைப்புகள் இருக்கின்றதென்றால் இந்த தலைமைத்துவம் ஒன்றுபட்ட சமூகத்திற்கு எப்படி ஒரு தீர்மானத்தை வழங்குகின்றதோ அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தலைமைத்துவமும் அனைத்து முஸ்லிம்களும் ஒன்றுபட்டு ஒரே நாளில் நோன்பை ஆரம்பிக்க வேண்டும் ஒரே நாளில் நோன்பு பெருநாளை கொண்டாட வேண்டும் ஒரே நாளிலே ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாட வேண்டும் உலகிலே நேரங்கள் வித்தியாசங்கள் இருக்கின்றன நாட்கள் வித்தியாசம் கிடையாது சூரிய ஓட்டத்தின் அடிப்படையிலே உலகிலே மிகப்பெரும்பாலான நாடுகள் உலக நிர்வாகங்களை செய்து கொண்டு செல்கின்றன ஒரு நாள் கூடிய ஆரம்பிக்கக்கூடிய திகதிகோடு என்ற ஒன்று உலகிலே காணப்படுகின்றது அந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய நாள் இருபத்தி நான்கு மணி நேரங்கள் முடிவடைகின்ற போது அதே இடத்தில் வந்து மறுநாள் ஆரம்பிக்கின்றது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயங்களில் ஒன்றும் உலகிலே நாள் வித்தியாசம் கிடையாது நேர வித்தியாசம் காணப்படுகின்றது ஆகவே இஸ்லாமிய சமூகத்தில் பிறை விடயத்தில் ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் அனைவரும் பிறையை பார்க்க வேண்டும் தலைமைத்துவம் பிறையை கண்டுவிட்டால் முழு உலகிற்கும் அவர்கள் அறிவிக்க வேண்டும் அல்லது வேறு பகுதிகளில் கண்டவர்கள் இருந்தால் உடனடியாக அறிவிக்கக்கூடிய வசதிகளை தந்திருக்கக்கூடிய இன்றைய நாட்களில் அந்த தலைமைத்துவத்திற்கு அறிவிக்க வேண்டும் தலைமைத்துவத்தோடு ஒன்றுபட்டு அனைவரும் ஒரே தினத்திலே ஒரே பிறையிலே இஸ்லாமிய கடமைகளை செய்வதுதான் இஸ்லாமிய வழிமுறை இது சுருக்கமாக பிறை விடயத்தில் ஒரு முஸ்லிம் சமூகம் எப்படி செயல்பட வேண்டும் என்ற சட்டமாகும் இப்போது இந்த விடயத்தில் இலங்கை ஜெமியாத்துலமா எமக்கு தெரிந்த காலங்களில் இருந்தே இதற்கு முரணான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றது சாதாரண மனிதர்கள் தங்களுடைய அதிகாரங்களின் அடிப்படையில் உலகை பல நாடுகளாக வகுக்கின்றார்கள் வகுத்திருக்கின்றார்கள் இது ஒவ்வொரு நாட்டினதும் அதிகாரம் வளர்ச்சி அடையும் போது பல நாடுகள் ஒன்றாக மாறுகின்றன அந்த அதிகார பங்கீட்டில் பலர் அதிலேயே தத்தமக்குரிய பகுதிகளை ஆக்கிரமிக்கும் போது பெற்றுக்கொள்ளும் போது ஒரு நாடு பல நாடுகளாக மாறுகின்றன இந்த மனிதர்களுடைய ஆட்சி அதிகாரத்தின் அடிப்படையில் நிறையான அல்லாஹுடைய தீனின் சட்டத்தை இலங்கை ஜெமியத்திலுள்ள தெரிந்தோ தெரியாமலோ அமைத்திருக்கின்றது இதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் கிடையாது அதுதான் ஒவ்வொரு நாட்டிற்கும் தனித்தனியாக பிறைபார்க்கப்பட வேண்டும் நிலைப்பாடாகும் இவ்வளவு காலமும் இந்த பிழையான நிலைப்பாட்டின் விபரீதம் பெரிதாக மக்களுக்கு விளங்கவில்லை ஆனால் இம்முறை மிக தெளிவாக கண்ட புறைகளை பக்கத்து நாட்டிலே காணப்பட்டது என்று நிராகரித்ததால் இருபத்தி எட்டு நோன்பு நோக்கின்ற நிலைமை ஒன்றை கவாட்சிய வேண்டும் என்று சொல்லுகின்ற நிலைமை முப்பத்தி ஒரு நோன்பை பிடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற நிலைமை இப்படியெல்லாம் விசித்திரமான பத்துவாக்களை வெளிப்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது இந்த ஜெமியத்துள் உலமா தலைவரின் சிறிய சட்டம் என சொல்லி முன்வைக்கப்பட்ட விடயத்திலே அவர்களுடைய அந்த பிழையான நிலைப்பாட்டிற்கு நான்கு ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன பொர்ஆனிலிருந்தும் ஹதிஸிலிருந்தும் அதேபோன்று அதற்கு நியாயங்களாக மூன்று நியாயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இப்படி ஏழு விடயங்கள் காணப்படுகின்றன சுருக்கமாக தெளிவாக இவற்றில் உள்ள குறைபாட்டை எடுத்துச் சொல்லிவிடுகின்றோம் முதலாவது இந்த ஜெமியத்துள் உலமாவுடைய தீர்ப்பில் சந்தேகப்படக்கூடாது அவர்கள் சொல்லுவதை கால்மடித்து கேட்டுக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்து இந்த பதிவிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்ற ஆதாரம் குர்ஆன் வசனம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இதுதான் முதலாவது ஆதாரம் நாற்பத்தி அத்தியாயத்தின் பதினைந்தாவது வசனம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அப்பட்சியாக வைத்து சொல்லுகின்றோம் சம்பந்தமே இல்லாத ஒரு குர்ஆன் வசனம் தாம் எடுத்த பிழையான நிலைப்பாட்டை மக்கள் அப்படியே அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வசனம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இது மிக மிக ஒரு மோசமான ஒரு நிலைப்பாடாகும் அதாவது இந்த வசனத்தில் அவ்வாஹ் என்ன சொல்லுகின்றான் என்றால் விசுவாசிகள் யார் என்றால் நாற்பத்தொன்பது அத்தியாயம் பதினைந்தாவது வசனம் மனதிலே வைத்துக் விசுவாசிகள் யார் என்றால் அல்லாஹுவை விசுவாசித்து அவனது தூதரையும் விசுவாசித்து பிறகு அதிலே எந்த சந்தேகமும் கொள்ளாமல் தங்களது பொருளாலும் உடலாலும் அல்லாஹுடைய பாதையில் யார் போராடுகின்றார்களோ அவர்கள்தான் உண்மையானவர்கள் அதாவது உண்மையான விசுவாசிகள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகின்றான் அல்லாவையும் தூதரையும் விசுவாசித்து அதில் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது என்ற இந்த குரான் வசனத்தை இஸ்லாத்திற்கு முரணான சமூகத்தை பிளவுபடுத்தும் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு பிறை என்ற அந்த பிழையான கொள்கையை அதன் அடிப்படையிலே அண்டை நாடுகளில் கூட தெளிவாக காணப்பட்ட பிறையை மறுத்துவிட்ட அந்த நிலையை நியாயப்படுத்துவதற்கு இந்த குர்ஆன் வசனம் பயன்படுத்தப்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சமாகும் இங்கே அவ்வாவுடைய தீனை ஏற்று அதிலே சந்தேகப்படக்கூடாது என்று சொன்ன குரான் வசனத்தை பிழையான பத்துவா வழங்கினாலும் ஜெம்யத்தில் உள்ள மாவுடைய சந்தேகப்படக்கூடாது என்று மறைமுகமாக அங்கே சொல்லுவது எவ்வளவு பெரிய பிழை என்று சிந்திக்கின்றவர்களுக்கு புரியும் எனவே முதலாவது இங்கே முன்வைக்கப்பட்ட இந்த குரான் வசனம் சம்பந்தமே இல்லாமல் அதனுடைய கருத்தை மாற்றி பிழையாக பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது இது அந்த பதிவில் உள்ள முதலாவது ஆதாரம் இரண்டாவது ஆதாரம் இலங்கை ஜென்னியத்துள்ளமாவின் தலைவர் முன்வைத்திருக்கக்கூடிய ஆதாரம் தெளிவாக காணப்பட்ட பிறைகள் அது பற்றி தெளிவாக அறிவிக்கப்பட்டதன் பிறகும் அதனை மறுத்து எங்களுடைய நாட்டில் காணப்படவில்லை என்று பிழையாக எடுத்த முடிவு இதற்கு ஆதாரமாக இப்போது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது எந்த நாளிலே நீங்கள் நோன்பை முடித்துக் கொள்கின்றீர்களோ அதுதான் நோன்பை முடிக்கப்பட வேண்டிய நாள் வஹாக்கும் எந்த நாளிலே நீங்கள் ஹஜிப்பர் நாள் எடுக்கின்றீர்களோ அறுத்து பலிடக்கூடிய தினமாக ஆக்கிக் கொள்கின்றீர்களோ அதுதான் ஹஜ் பெர்நாளுடைய தினம் என்ற ஹதீஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இதுவும் ஒற்றுமைக்கு வழிவகுக்கின்ற நாம் மேலே சொன்னது போன்று ஒரே தலைமைத்துவத்தை கொண்டு ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்ற ஹதீஸை நாடு நாடாக பிளவுபட்டு செயல்படுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே ஹதீஸின் உண்மையான கருத்தை தலைகீழாக புரட்டப்பட்டிருக்கின்றது பிறை விடயத்தில் இஸ்லாமிய சமூகம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டோம் பிறையை பார்க்க வேண்டும் தலைவரும் அவர்களை சார்ந்தவர்களும் கண்டுவிட்டால் சரி நோன்பை ஆரம்பிக்க வேண்டும் பிறனால் என தீர்மானிக்க வேண்டும் தலைவர் காணாவிட்டாலும் தாக சாட்சியம் உலகிலே எந்த மூளையிலிருந்து வந்தாலும் அந்த தகவல் கிடைத்துவிடும் என்றால் ஒரே சமூகம் உலகிலே நேர வித்தியாசம் இருக்கின்றது நாள் வித்தியாசம் கிடையாது என்ற அடிப்படைகளின் அமைப்பிலே ஒரே நாளில் அனைவரும் நோன்பை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஹதிசை ஒரு நாட்டிற்கு மட்டும் இலங்கை ஜமேத்து உலமாவின் தலைவர் குறுக்கி இருக்கின்றார் நபி அலஹி சலாத்து அலாம் அவர்கள் ஒரு நாட்டிற்குரியவர்களுக்கு சட்டமாக இந்த ஹரிசை சொல்லவில்லை ஒட்டுமொத்த சமூகத்தையும் பார்த்து சொல்லுகின்றார்கள் எந்த நாளிலே நீங்கள் நோன்பை முடிக்கின்றீர்களோ அந்த நாள் தான் நோன்பு முடிவடைகின்றது உலகிலே பல நாடுகள் நோன்பு ஆரம்பமாகின்றது என்பதன் அடையாளமாக பிறையை கண்டுவிட்டதற்கு ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இருக்கின்ற நிலையிலே இலங்கையில் உள்ள எங்களுக்கு தனியாக பிறை வேண்டும் என்று ஒட்டுமொத்த உலகிலிருந்தும் தனித்திருந்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்துவிட்டு அந்த இடத்தில் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் சொல்லப்பட்ட அதிசை ஆதாரமாக காட்டுவது அடுத்த மிகப்பெரிய தவறாகும் நாட்டில் உள்ளவர்களை மட்டும் ஒன்றுபடுத்த முனையும் ஜமேத்துல் உலமாவினர் இஸ்லாம் என்பது முழு உலகத்திற்கும் வந்த கொள்கை நபி அவர்கள் மதீனாவில் இருந்து கொண்டு ஒவ்வொரு நாட்டையும் எப்படி தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் தங்களது தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றிணைத்து செயல்படுத்தினார்களோ அதேபோன்ற உலகளாவிய கொள்கை என்பதை இலங்கை ஜமியத்துல் உலமா உணர வேண்டும் அதனை சுரு இலங்கை மக்களுக்கு சொல்லப்பட்டது போன்று இந்த ஹதீஸை சொல்லுவது மிகப்பிழையான பிரயோகமாகும் இது முழு சமூகத்திற்கும் சொல்லப்பட்ட விடயம் இலங்கையில் உள்ளவர்கள் மட்டும் ஒன்றுபட்டு ஒரு தினத்திலே நோன்பை ஆரம்பிப்பதல்ல ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்டிருக்கின்ற அல் ஜமா என்ற கூட்டமைப்பு எந்த நாட்டில் இருந்தாலும் நாடுகள் என்ற எல்லைகளை மனிதர்கள் வகுக்கின்ற நேரம் இரண்டு நாடாக இருக்கின்றவை ஒரு நாடாக மாறுகின்றது ஒரு நாடாக இருக்கின்றவை பல நாடாக பிரிந்து செல்லுகின்றது இவையெல்லாம் இஸ்லாத்திலே கணக்கில் எடுக்கப்படக்கூடியவை அல்ல இந்த ஹதீஸ் முஸ்லிம்களுடைய தலைவரையும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் குறிக்கக்கூடிய ஹதீஸ் எனவே உலகளாவிய ரீதியிலான ஒற்றுமையை இது சொல்லுகின்றதே தவிர தேசியவாதம் மனிதர்கள் பிரித்துக்கொண்ட ஒவ்வொரு நாட்டிற்கும் தனித்தனியான பிறை என்பதற்கு ஆதாரமே கிடையாது இது அடுத்த பிள்ளை ஆகும் மூன்றாவது பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் இது நபி அவர்களுக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவம் இதிலே ஹதீஸின் ஒரு பகுதி எடுத்து சொல்லப்படுகின்றது அதை சுருக்கமாக சொல்கின்றோம் சஹை முஸ்லிமிலே பதிவாகிக்க கூடிய ஆயிரத்தி எண்பத்தி ஏழாவது இலக்கத்திலே அரபு மூல நூலிலே காணப்படுகின்றது குறைப் என்ற ஒரு தாபி இவர்களை உம்முல் பபோல் ரபியுள்ள அவர்கள் இந்த பெண்ணுடைய அடிமையாக குறைபு இருக்கின்றார் சிரியா பகுதியை ரபியுள்ள அவர்கள் ஆட்சி செய்கின்றனர் அந்த ஆட்சியாளரிடம் தனது ஒரு தேவையை நிறைவேற்று வருமாறு இந்த அடிமையாகிய குறைப் என்பவரை உங்கள் பப அனுப்புகின்றார் இப்போது குறைப் சொல்லுகின்றார் நான் சென்றேன் அங்கே சென்றபோது ரமவானுடைய பிறை தென்பட்டது நானும் பிறையை கண்டேன் நாங்கள் வெள்ளிக்கிழமை இரவு பிறை கண்டோம் பிறகு மாதத்தின் கடைசி பகுதியில் புரிந்து கொள்ள மாதத்தின் கடைசி பகுதியில் நான் மதீனாவிற்கு திரும்பி வந்தேன் அப்பா சோடு பல விடயங்களையும் கதைத்துவிட்டு கதை வந்தது எப்போது பிறை என கேட்டார்கள் வெள்ளிக்கிழமை இரவு என்று சொன்னேன் நீர் கண்டீரா என்று கேட்டார் ஆம் மக்களும் பார்த்தார்கள் மக்கள் நோன்பு நோற்றார்கள் மாவியார் ரபுல்லது ஆட்சியாளராக இருந்த மாவியார் அவர்களும் நோன்பு நோற்றார்கள் என்று சொன்ன போது மதீனாவிலே இருந்த அப்துல்லா அப்பாஸ் ரபுல்ல அவர்கள் சொல்லுகின்றார்கள் நாங்களோ ஒரு நாள் தாமதமாகி சனிக்கிழமைதான் அதனை கண்டோம் எனவே முப்பது பூரணமாகும் வரை அல்லது அடுத்த பிறையை காணும் வரை நாங்கள் நோன்பு நோற்றுக் கொண்டே இருப்போம் என்று அப்துல்லாஹிபின் அப்பாஸ்லாம் சொல்லுகின்றார் நோன்பு நோட்டது உங்களுக்கு போதாதா என அவர்களிடம் கேட்டபோது இப்போதுதான் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரபியுள்ள சொல்லுகின்றார்கள் இல்லை அது போதாது இவ்வாறுதான் ரசூல் அவர்கள் எங்களுக்கு ஏறினார்கள் ஒரு செய்தியை சொ பிழையான ஒரு புரிதல் நாட்டுக்கு நாடு கணிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் ஆதாரமாக நினைக்கின்றார்கள் அந்த வகையிலே ஜெமியத்துலமாவின் தலைவரும் மூன்றாவது ஆதாரமாக இந்த செய்தியை முன்வைத்திருக்கின்றார் அதாவது சிரியா என்ற தனியொரு நாட்டில் கண்ட பிறையை மதீனாவிலே வாழ்ந்த அப்பா அப்பா சலிவான் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே வேறு நாடுகளிலே கண்ட பிறையை மற்றொரு நாட்டினர் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை என்பதற்கு ஆதாரமாக முன்வைத்திருக்கின்றார் முதலாவது விடயம் இவ்வளவு காலமும் ஷாபி மதுகபுடைய சட்டங்கள் என பின்னால் வந்தவர்கள் எழுதிய சட்டங்களை தமது கொள்கையாக கொண்டிருந்த ஜென்மியத்தில் உள்ளமாம் இந்த விடயத்திலே அல்லாஹ்விடமும் ரசூலிடமும் கேட்போம் என்ற ஒரு நல்ல ஒரு முடிவிற்கு ஒரு முஸ்லீம் பின்பற்ற கடமைப்பட்ட வகியின்பால் திரும்புவதற்கு தயார் என்று சொல்லி ஆரம்பத்திலே தனது வார்த்தைகளை வெளியிட்டிருந்தார் இங்கே முன்வைக்கப்படக்கூடிய விடயம் பொர்ஆனும் அல்ல ஹதீசும் அல்ல நபியவர்கள் இப்படித்தான் ஏவினார்கள் என்று அபுல்லாஹிபின் அப்பா சபூல்லாம் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையிலே பல பொருள்களை விளங்கலாம் இதிலே தவறான ஒரு கருத்தை நாம் மேலே சொன்ன குர்ஆன் ஹதீஸிற்கு முரணான ஒரு கருத்தை தங்களுடைய நிலைப்பாடாக வைத்துக் கொண்டு அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் செயல்பட்டதன் காரணமாக நபியுடைய காலத்திலே அறவே நடக்காத இருபத்தி எட்டு நோன்போடு முடித்துக் கொள்கின்ற ஒரு இக்கட்டான ஒரு நிலையிலே இருந்துகொண்டு அல்லாஹ்விடமும் தூதரிடம்தீர்ப்புக்கேற்போம் என்று சொன்ன வார்த்தைக்கு முரணாக ஒரு நபி தோழராக இருந்தாலும் அல்லாத ஒன்றிலே பிழையான ஒரு தீர்ப்பிற்கு அதனை ஆதாரமாக முன்வைப்பது ஒரு தவறான காரியம் என்பதை நாம் புரிந்து வேண்டும் இந்த அப்பாஸ் வதல்ல அவர்களுக்கு இந்த சம்பவம் எப்போது நடைபெற்றதோ அந்த காலத்திலே இன்று போன்ற தகவல் பரிமாற்றங்கள் பிறை கண்ட உடனேயே அதனை செயல்படுத்தும் விதத்திலே அறிவிக்கின்ற வசதிகள் இல்லாத ஒரு காலத்தில் வாழ்ந்தார்கள் எனவேதான் அந்த சம்பவத்தில் வரக்கூடிய பகுதியை நாம் தெளிவாக சொன்னோம் மதீனாவிலிருந்து சிரியா போன ஒரு முஸ்லீம் அங்கே முதல் நாள் பிறையை கண்டுவிட்டு அதனை வந்து எப்போது அறிவிக்கின்றார்கள் ரமவான் மாதத்துடைய கடைசி பகுதியிலே வந்து அறிவிக்கின்றார்கள் இது நடைமுறையிலே வேறு ஒரு இடத்தில் கண்ட பிறையை ஏற்று செயல்படுத்துவதற்கு உரிய காலத்தில் கிடைக்கப்பெறுகின்ற தகவல் அல்ல அந்த காலத்திலே மனிதர்கள் இப்படித்தான் செயல்பட முடியும் இன்று இந்தியாவிலோ மாலத்தீவிலோ ஆஸ்திரேலியாவிலோ இப்படி பல நாடுகளில் துறை கண்ட விடயம் அந்த நாட்டில் உள்ள ஒரு சாராருக்கு கூட கிடைத்திருக்காது இலங்கையில் உள்ள எங்களுக்கு கிடைத்து விடுகின்றது இந்த இரண்டு நிலையையும் ஒன்றாக ஒப்பிட்டு தேசியவாதத்தின் அடிப்படையிலே எமது நாட்டில் கண்டால்தான் நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று ஆதாரம் இல்லாத ஒரு செயற்பாட்டிற்கு ஆதாரமாக காட்டுவது மிகப்பெரிய பிழையாகும் உலமாவினரிடம் அல்லது இந்த கருத்தை முன்வைக்கூடியோரிடம் நாம் கேட்கின்ற கேள்வி அமரனா ரசோல் சலாஹ் இவ்வாறுதான் நபி அலைவசலாம் எங்களுக்கு ஏவினார்கள் என்ற இந்த வாசகம் எப்படி நபி அவர்கள் ஏவினார்கள் அந்த ஏவல் எங்கே என்று நாம் ஏனைய ஹதீஸ்களிலே பார்க்க வேண்டும் அதுதான் நாம் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டோம் அது போன்ற பல ஹரிசு காணப்படுகின்றன நீங்கள் நோன்பை ஆரம்பியுங்கள் பிறையை கண்டு நோன்பை முடித்துக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு முந்தி பிறை கண்ட மாதத்தின் இறுதியிலே வந்து எங்களுக்கு தகவல் கிடைக்கின்றது என்றால் அது நடைமுறை சாத்தியமற்றது உரிய வேலையிலே தகவல் கிடைக்கின்ற இன்றைய காலத்திற்கு மாற்றமானது ஒரு சம்பவத்தை அதுவும் குரான் ஹதீஸ் அல்லாத ஒரு சம்பவத்தை குரான் ஹதீஸ் தெளிவாக சொல்லுகின்றது நபியுடைய காலத்தில் ஒருமுறை பிறை காணவில்லை என்று நினைத்து முப்பதாவது நோன்பை நபியும் சஹாபாக்களும் பிடிக்கின்றார்கள் மறுநாள் நோன்பை பிடித்துக் கொண்டிருக்கும் போது இரண்டு நபர்கள் வந்து நேற்று மாலை நாம் பிறை கண்டோம் என்று சொன்னபோது நோன்பை விட்டு விடுகின்றார்கள் இங்கே அதிசய ஆதாரமாக கொள்வதா நடைமுறை சாத்தியம் இல்லாத காரணத்தினால் ரமபானின் முதல் பிறை கண்ட செய்தியை மூன்று நான்கு கிழமைகள் கழித்து வந்து சொல்லும் செயல்படுத்த முடியாது ஆகவே இருக்கின்ற ஒரே வழி தாம் பிற கண்டால் அல்லது அந்த சந்தர்ப்பத்தில் தகவல் கிடைத்து ஏற்று செயல்படுத்த முடியும் எனவே மூன்றாவது முன்வைத்திருக்கக்கூடிய ஆதாரமும் ஆன் ஹதீஸிற்கு முரணானது அவ்வாவிடமும் தூதரிடமும் கேட்போம் என்ற அடிப்படையை ஏற்றுக்கொண்ட ஜெம்யத்துமாவின் தலைவர் இந்த செய்தியில் இருந்து ஒரு பிழையான விளக்கத்தை எடுப்பது ஏற்கத்தக்கது அல்ல ஆதாரமாக கொள்ளத்தக்கது அல்ல நான்காவது ஆதாரம் என்ன முன்வைத்திருக்கின்றார் என்றால் மாதம் முடிந்து ரமவானுடைய பிறையை நாம் பார்க்கும்போது அந்த பிறை தென்படவில்லை என்றால் ஷாபான் மாதத்தை முப்பதாக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே நாம் பூர்த்தி செய்தோம் என்று ஜமியத்து உலமாவின் தலைவர் அவர்களுடைய அந்த பிழையான முடிவுக்கு நான்காவது ஆதாரமாக முன்வைத்திருக்கின்றனர் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஒன்றுபட்டு நோன்பை ஆரம்பியுங்கள் ஒன்றுபட்டு பெருநாளைய கொண்டாடுங்கள் என்று சொன்ன ஹதீசை இலங்கை நாட்டு மக்களுக்குச் சொன்னது போன்று குறுக்கி பிழையான ஒரு ஆதாரமாக முன்வைத்தது போன்று இங்கேயும் இலங்கை நாட்டு மக்களுக்கு மட்டும் பிறகுண்படாவிட்டால் நீங்கள் ஷாபானை பூரணப்படுத்தி மறுநாளிலிருந்து நோன்பை ஆரம்பியுங்கள் என்று சொன்னது போன்று ஒரு பிழையான குறுகிய விளக்கம் இந்த ஹீஸுக்கு கொடுக்கப்படுகின்றது மேலே நாம் சுட்டிக்காட்டிய அதே பிரகாரம் இந்த ஹதீஸும் நபி அவர்களால் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ் ஆகும் சமூகத்தில் உள்ள ஒருவர் ஜப்பானிலே வாழலாம் மலேசியாவிலே வாழலாம் இலங்கையிலே வாழலாம் துபாயிலே வாழலாம் ஐரோப்பா கண்டத்திலே வாழலாம் அல்லது அமெரிக்கா கண்டத்திலே வாழலாம் உலகிலே எந்த கோணத்தில் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் நபி அலிஹி சலாத் அசலாம் அவர்கள் ஒன்றுபட்ட முஸ்லிம் சமூகத்திற்கு வழிகாட்டுகின்றார்கள் நீங்கள் பிறையை பாருங்கள் பிறை தென்படவில்லை என்றால் அதனை கண்டவர்களுடைய சாட்சியம் கிடைக்கின்றதா என்று பாருங்கள் எவருக்குமே உலகத்தில் பிரைதன்படவில்லை என்றால் அந்த நிலையில் தான் ஷாபான் மாதத்தை பூரணப்படுத்த வேண்டும் ஆனால் ஜெமியத்துள் உலமாவினர் சமூகத்திற்கு முன்வைத்த பிழையான ஒரு வழிகாட்டல் ஆரம்பம் முதல் இன்று வரைக்கும் அது நடந்து கொண்டிருந்தாலும் அதன் விபரீதத்தை காணும் அளவிற்கு இந்த முறை ரமமானிலே நடந்த தவறு போன்றும் இதற்கு முன்னர் இலங்கையிலே நடக்கவில்லை இருபத்தி எட்டு நோன்போடு முடித்து பெருநாள் கொண்டாட வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை இதற்கு காரணம் என்னவென்றால் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் சொல்லப்பட்ட ஹதீஸை இலங்கை மக்களுக்கு மட்டும் சொன்னது போன்று ஒரு குறுகிய விளக்கம் கொடுத்தார்கள் ஒட்டுமொத்த சமூகமும் பிறபார்க்க வேண்டும் உலகத்திலே எந்த கோணத்தில் அவர்கள் வாழ்ந்தாலும் யாருக்குமே பிறபுன்பட்டதாக உறுதியான சாட்சியம் கிடைக்கவில்லை என்றால் அந்த நிலையில் தான் ரமபானுக்கு முந்திய மாதமாகிய ஷாபானை பூரணப்படுத்த வேண்டும் ஆனால் அண்டை நாடுகளாகிய இந்தியாவிலும் மாலைத்தீவிலும் இப்படி பல நாடுகளில் பல இடங்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் கண்ட சாட்சியங்கள் இருக்கும் நிலையிலே ஏதோ இலங்கை மக்களுக்கு மட்டுமரிய அதிசை போன்ற ஒரு குறுகிய விளக்கம் கொடுத்தோம் காலாகாலம் செய்து வருகின்ற அந்த பிழையான நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டு மிக அதிகமானவர்கள் கண்ட பிறையை மறுத்ததன் காரணமாக ஏற்பட்ட துர்ப்பாக்கிய நிலைதான் இன்று இலங்கை மக்களுக்கு ஜெமியத்துல் அலம்மாவின் தீர்ப்பை நம்பியவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது எனவே இந்த நான்காவது ஆதாரமும் முஸ்லிம் சமூகம் என்பது ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் வகியை கொள்கையாக எடுத்து பின்பற்றக்கூடியவர்கள் அல்லாவிடமும் ரசூலிடமும் நாம் கேட்போம் என்ற அந்த சரியான கொள்கைக்கு இந்த பதிவிலே ஜமியத்துலமாவின் தலைவரும் உடன்பட்டு வந்திருக்கின்றார் அதே பதிவிலே அதற்கு முரணாக இப்படி ஹதீஸை பயன்படுத்தியிருப்பது அவர்களுடைய ஆதாரமும் ஹதீஷை பிழையாக பயன்படுத்தியிருக்கின்றார்கள் ஹதீஷுடைய சரியான கருத்தை சொல்லவில்லை நபி அவர்கள் ஒட்டுமொத்த சமூகத்தையும் பார்த்து வழிகாட்டுகின்றார்கள் உங்களிலே எவருக்கும் பிறை தெரியாவிட்டால் உலகிலே எங்கும் நீங்கள் பிறையை காணவில்லை என்றால் அப்போது மட்டும்தான் ஷாபானை முப்பதாக பூர்த்தி செய்ய வேண்டும் ஆனால் இந்த முறை ஷாபானுடைய மாதம் இருபத்தி ஒன்பதிலே முடிவடைகின்றது என்பதற்கு சான்றாக அண்மையில் உள்ள இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் பிறை காணப்பட்டுவிட்டது அதை பற்றிய செய்தி ஜெமியத்துல் உலமாவினருக்கு முற்றாக கிடைத்துவிட்டது அவரே இந்த பதவியிலே சொல்லுகின்றார் இந்தியாவிலே இருக்கின்றவர்கள் இரவு பத்து மணிக்குத்தான் பிறையை அறிவித்தார்கள் என்று பிறை பத்து மணி என்ன பதினோரு மணிக்கு வேண்டுமானாலும் அறிவிக்க முடியும் தகவலை ஊர்ஜிதப்படுத்தி அது உண்மையானதா என்று ஆய்வு செய்கின்ற கடமை ஒரு முஸ்லீம் சமூகமாக இருந்தால் அந்த தலைமைத்துவத்திற்கு அது கடமையாகும் பக்கத்து நாட்டிலே கண்டார்கள் என்பதற்காக பிறையை நிராகரிக்கின்ற உரிமை ஒரு முஸ்லீமுக்கு கிடையாது அல்லாரசூல் அப்படி ஒரு உரிமையை தரவில்லை அல்லாஹோ தூதரோ இருபத்தி எட்டு நோன்போடு பெருநாள் கொண்டாடவும் இல்லை கொண்டாடும்படி சொல்லவும் இல்லை எனவே தெரிந்தோ தெரியாமலோ ஜமியத்துள்ளமா வளமை போன்றோ அல்லது அதனையும் தாண்டி மிக தெளிவாக பிறை அனைத்து அதாவது அதிகமான நாடுகளிலே காணப்பட்டிருக்கின்றது என்ற நிலையிலும் கூட தேசியவாதம் என்ற ஒரு மிக பிழையான அளவுகோலை வைத்து பிழையான சட்டத்தின்படி வழிகாட்டினார்கள் அதன் விளைவுதான் இருபத்தி எட்டு நோன்போடு பெருநாள் கொண்டாட வேண்டிய ஒரு துருப்பாக்கியமான நிலைமை காணப்படுகின்றது ஆகவே குர் ஆன் ஹதீஸிலிருந்து இலங்கை ஜம்மியத்துல் உலமா தலைவர் முன்வைத்த நான்கு ஆதாரங்களும் 28 எட்டு நாட்களோடு பெருநாள் கொண்டாடுவதற்கு அவற்றிடையே எந்த ஆதாரமும் கிடையாது ஒவ்வொரு நாடும் தனித்தனியாக பிரிந்திருந்து பெருநாள் கொண்டாடுவது நோன்பை ஆரம்பிப்பது என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது மாறாக இஸ்லாத்தின் அடிப்படை அம்சங்களில் ஒன்றாகிய ஒரே தலைமைத்துவம் ஒரே சமூகம் ஒரே கொள்கை ஒரே ரத்திற்கு முரண ஒரு நிலைப்பாட்டிலேயே பிரைவிடயத்தில் இலங்கை ஜெமியத்துள மாவினர் இருக்கின்றனர் நீண்ட காலம் இதனது விபரீதத்தை மக்கள் உணர முடியாமல் இருந்தார்கள் இந்த வருடம் அதன் கெட்ட உலக ரீதியில் ஏற்படக்கூடிய விபரீதத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை அவ்வாஹ்படுத்திருக்கின்றார் எனவே இவ்வளவு காலமும் பின்னால் வந்தவர்களால் உருவாக்கப்பட்ட மதுஹபுகள் என்ற நிலைப்பாட்டிலிருந்து விடயத்திலும் மிகப்பிழையான நிலைப்பாட்டில் இருந்தவர்கள் இனிமேலாவது அல்லாஹிடமும் ரசூலிடமும் கேட்போம் என்று சொன்னதற்கமைய குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஆய்வு செய்ய வேண்டும் குர்ஆன் சுன்னா சொல்லுகின்ற உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரே சமூகம் என்ற நிலைப்பாட்டிற்கு முரணான எந்த ஒரு முடிவிற்கும் ஜெம்யத்தில் உலமாவினர் உட்பட இஸ்லாம் என்று பேசுகின்ற எவரும் முன் வர கூடாது, என்பதை நாம் பாடம்பெறக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமைந்திருக்கின்றது சரி குரான் ஹதீஸிற்கு அப்பாற்பட்டு மூன்று நியாயங்கள் சொல்லுகின்றார் அதுவும் ஏற்கத்தக்கதா என்று சுருக்கமாக பார்த்து விடுவோம் இலங்கையிலே முப்பத்தி இடங்களிலே பிறை நாங்கள் அதற்குரியவர்களை நியமித்தோம் என்று ஜெமியத்துலமாவின் தலைவர் கூறுகின்றார் நாம் ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டோம் ஒரே சமூகம் ஒரே தலைவர் ஒன்றுபட்ட உம்மத் எனவே இலங்கை என்ற தேசியவாதத்திற்குள் இலங்கையிலே மட்டும் நீங்கள் பிறபார்ப்பதற்கு நியமித்தது உங்களுடைய மிகப்பெரிய தவறாகும் ஒட்டுமொத்த உலகிலும் பிறப்பார்க்கப்பட வேண்டும் முகமது அலிஹி சலாத்துலாம் அவர்களை நபியாகவும் அவ்வாகவே இலாகாகவும் ஏற்றுக்கொண்ட அனைவரும் ஒன்றுபட்டு முழு உலகிலும் குறுகிய ஒரு விளக்கமாக புரிந்து கொண்டு இலங்கையிலே முப்பத்தி ஐந்து பேரை நியமித்தோம் என்பது அவர்கள் காணவில்லை என்பதால் நாம் பூரணமாக்கினோம் என்பது எந்தவிதத்திலும் இஸ்லாமிய அறிஞர்கள் நேர்வழியிலே நடக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயம் அல்ல நீங்கள் ஹதீஸை தவறாக புரிந்துவிட்டீர்கள் ஹதீஸ் என்பது இலங்கை மக்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட ஹதீஸ் அல்ல முகமது அலிஹி சலாத்து அஸ்லாம் அவர்களை நபியாக அவ்வாஹவே இலாகாக ஏற்றுக்கொண்ட ஒரே சமூகத்திற்கு ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் சொல்லப்பட்ட ஹதீஸ் எனவே ஏனைய நாடுகளில் மனிதர்கள் இந்த பூமியை பல்வேறு நாடுகளாக பிரித்திருக்கின்ற நிலையில் அல்லாஹுடைய பார்வையில் உலகிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு முஸ்லீமும் அந்த இஸ்லாமிய தலைமைத்துவத்தின் கீழ் அவர்களுக்கு முழு உலகமும் ஒரு நாடு இஸ்லாமிய சட்டங்கள் என்ற அமைப்பிலே என்பதை நாம் புரிந்து வேண்டும் அதன் அடிப்படையில் இலங்கையில் நியமித்த சாட்சியாளர்களை மட்டும் வைத்து நீங்கள் தீர்மானித்தது மிகப்பெரிய தவறாகும் முழு உலகிலும் எங்காவது பிற தென்பட்டிருக்கின்றதா என்று பார்த்திருக்க வேண்டும் அந்த அடிப்படை விடயத்திலே விட்ட தவறின் காரணமாக இலங்கையிலே நாம் நியமித்தோம் ஒருவர் கூட சாட்சி பகரவில்லை என்பது தவறான புரிதல் எந்த விதத்திலும் இஸ்லாம் பொறுப்பேற்க முடியாத ஒரு நிலைப்பாடாகும் அதனை திருத்திக் கொள்ள வேண்டும் அது நியாயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது அடுத்த நியாயம் சொல்லப்பட்டிருக்கின்றது ஒருவர் சாட்சியம் சொல்லியிருந்தால் கூட இலங்கையிலே நாம் ரமபானை வியாழக்கிழமையே ஆரம்பித்திருப்போம் என்று இதிலே சொல்லப்பட்டிருக்கின்றது மேலே நாம் சொன்ன பிரகாரம் ஒரு சாட்சியம் அல்ல பல ஆயிரக்கணக்கான சாட்சியம் பிறை கண்டு விட்டோம் என்ற சாட்சியம் உலகத்திலே வழங்கினார்கள் ஆனால் நீங்கள் ஏற்படுத்தியிருந்த பிழையான அடிப்படை ஒவ்வொரு நாட்டிற்கும் தனியாக பிறை காண வேண்டும் என்ற சுய கருத்து இதனால் நீங்கள் அந்த விடயத்திலே தவறடைத்திருக்கின்றீர்கள் ஒரு சாட்சியத்திற்கு பதிலாக ஆயிரக்கணக்கான நபர்கள் இந்தியா மாலைத்தீவு போன்ற நாடுகளிலிருந்து சாட்சியம் வழங்கினார்கள் எனவே குர்ஆன் சுன்னாவை கொண்டு வழிநடாத்தக்கூடிய நாம் வியாழக்கிழமை நோன்பை ஆரம்பித்தோம் அலமதுல்லா இதே போன்று எதிர்காலத்தில் நீங்களும் இங்கே வாக்கு மூலம் வழங்கியது போன்றோ அல்லாவிடமும் ரசூலிடமும் என்ற விடயத்தில் உறுதியாக இருந்து ஒவ்வொரு சட்டத்திலும் இந்த விடயத்தில் நீங்கள் கடைபிடித்தால் இவ்வருடம் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த தடுமாற்றம் போன்றோ எந்த ஒரு விடயத்திலும் இன்ஷா அல்லா ஏற்பட மாட்டாது என நாம் நம்புகின்றோம் எனவே ஒருவர் ஒருவருகூட சாட்சியம் வழங்கவில்லை என்பதும் பிழையான தகவலாகும் எனவே அது நியாயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது கடைசியாக ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது இதுவும் நாம் அனைவரும் கவனிக்க வேண்டிய விடயம் இலங்கை ஜெமியத்து உலமாவின் இருபத்தி எட்டு நோன்போடு ரமபானை முடித்து 29 இல்லாமல் பெருநாள் கொண்டாடுகின்ற தீர்ப்பானது சவுதி அரேபியாவிலும் இப்படி ஒருமுறை ஏற்பட்டிருக்கின்றது என்று ஒரு நியாயம் சொல்லப்படுகின்றது மிக பொறுப்பு வாய்ந்த ஒரு நிறுவனமான ஜமேத்துல் உலமாவின் தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் இப்படியான ஒரு நியாயம் சொல்வது எந்த அளவு ஏற்கத்தக்கது என்பதை மக்கள் சிந்திக்க துவங்கிவிட்டார்கள் சவுதி அரேபியா என்பது ஏனைய நாடுகளை போன்ற ஒரு நாடாகும் அந்த நாட்டில் நிர்வாக விடயங்களுக்கும் இந்த பிறக்கணக்கை பயன்படுத்துகின்றார்கள் என்பது பொதுவாக உலமாக்கல் அதேபோன்று உலக விடயத்திலே புத்திஜீவிகள் அறிந்த ஒரு உண்மையாகும் ஒன்பதாவது மாதம் எப்போது துவங்குகின்றது என்பதை முதல் மாதமாகிய மொஹர்ரம் மாதம் துவங்குவதற்கு முன்னரே அவர்கள் கணிப்பிட்டு அவர்களுடைய கலண்டர்களை அச்சடிப்பதென்பது சிறு பிள்ளைகூட அறிந்த விடயம் கடந்த காலத்தில் இலங்கை ஜமியத்துல் உலமாவின் பிறைக்குழு தலைவராக இருந்தவருடைய தலைமையில் பிறை ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது சவுதி அரேபியாவின் பிறை விவகாரம் அவர்களாக தீர்மானித்த பிறையின்படி நடக்கின்றதை அன்றி மாத மாதம் பிறை பார்த்து உரிய விதத்தில் அது செயற்படுத்தப்படுவதில்லை என்பதை நாம் சொல்லவில்லை மரணித்துவிட்ட முனை நாள் இலங்கை ஜெமியத்தில் உள்ள அப்பிறைப்பகுதியின் தலைவர் ஒருவர் இது பற்றி ஒரு கருத்தரங்கையே நடாத்தினார் அதுதான் உண்மையும் கூட அதேபோன்று ஜிமேத்துல் உலமாவின் அங்கத்துவம் வகிக்கின்ற ஜமாத் இஸ்லாமியும் இயக்கத்தினர் ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் அவர்களுடைய பத்திரிகையாகி அல்ஹனாத் என்ற பத்திரிகையிலே சவுதி அரேபியாவிலே பிறையிலே ஏற்படுகின்ற தடுமாற்றங்கள் காரணமாக ஒரே பிறையை இரண்டு நாட்கள் அதாவது ஒரு மாதத்தின் பத்தொன்பதாவது பிறையை அடுத்த நாள் வந்தபோதும் பின்னால் ஏற்படுகின்ற சர்ச்சைகளை சரி கட்டுவதற்காக பத்தொன்பதாவது பிறைய பிறையாகவே வைத்திருந்தார்கள் என்று பகிரங்கமாக ஜமேத்து உலமாவின் அங்கத்துவம் வகிக்கின்ற ஜமாத் இஸ்லாமியினர் அவர்கள் வெளியிடுகின்ற சஞ்சிகையிலே குறிப்பிட்டிருந்தார்கள் எப்படியோ சவுதி அரேபியாவிலே இருபத்தி எட்டாவது நாளோடு முடித்துக் கொண்டார்கள் என்பது அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்த்து குரானையும் ஹதீஸையும் பின்பற்றுவதற்கும் நியாயமாக சொல்லப்படும் போதோ அவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே இந்த பதிவிலே ஜமியத்துல் உலமாவினருடைய பிழையான நிலைப்பாடு நாட்டுக்கு நாடு பிற வேறுபடும் சொந்த கண்டால் தான் ஏற்கப்படும் என்ற மனிதர்கள் வகுத்துக்கொண்ட நாடுகளின் எல்லையின் அடிப்படையிலே பிறையை பிரித்தெடுப்பதென்பது இஸ்லாத்திலே எந்தவித ஆதாரமும் அற்ற நிலைப்பாடாகும் எதிர்காலத்திலாவது இந்த முறை இவர்கள் ஏற்றுக்கொண்ட அடிப்படை உண்மை அல்லாஹுவிடம் கேட்போம் தூதரிடம் கேட்போம் என்ற அந்த சத்திய பாதைக்கு அனைவரும் திரும்ப வேண்டும் பிறை மட்டுமல்ல ஒவ்வொரு விடயத்திலும் அல்லாஹும் தூதரும் சொன்ன தீர்ப்பை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் சுவனம் செல்லக்கூடிய முஸ்லீம் சமூகமாக நாம் இருக்க முடியும் அல்லாஹுடைய திருப்தியை பெறுவதற்கு தகுதியான சமூகமாக நாங்கள் இருக்க முடியும் உலக நிர்வாகத்திலும் மர்மையுடைய விடயங்களிலும் தடுமாற்றமுள்ள இல்லாத ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும் என்றால் அல்லாஹுடைய வகையை கொள்கையாக கொண்டு அதனை கொண்டு வழிநாட்டக்கூடிய ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்ட அல்லாஹ் சொல்லுவது போன்ற ஒரே சமூகமாக மாறாத வரையில் இப்படியான தடுமாற்றமான நிலைகளிலிருந்து ஒரு மனிதன் பாதுகாப்பு பெற எனவே இறுதியாக நாம் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் ஜமேத்துல் உலமாவின் தலைவரினால் ஒரு சிறிய சட்டம் என்று சொல்லப்பட்ட இந்த சட்டத்தில் முஸ்லிம்கள் முப்பத்தி ஒரு நாள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற சட்டமோ இருபத்தி எட்டு நாட்களோடு முடித்து கொண்டு ஊரோடு சேர்ந்து பெருநாள் கொண்டு கொண்டாடுகின்ற சட்டமோ இருபத்தி எட்டு நாளோடு முடித்து பெருநாள் கொண்டாடுகின்ற சட்டமோ இப்படி எதுவுமே குரான் சுன்னா ஒளியிலே சரியான சட்டங்கள் அல்ல ஏதோ ஒரு காரணத்தினால் காரணம் எதுவாகவும் இருக்கலாம் ஜமேத்துல் உலமாவின் இந்த வருடம் இவர்கள் எடுத்த நிலைப்பாடு பிறவிடயத்திலே இவர்கள் கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாடு குர்ஹானின் அல்லாஹுவிடமும் தூதரிடமும் கேட்போம் என்று அதன் தலைவர் சொன்ன பிரகாரம் குர்ஹான் சுன்னா ஒளியிலே பார்த்தால் இஸ்லாத்திற்கு நேர் முரணானதாகும் பிழையான நிலைப்பாடாகும் அதன் விளைவைத்தான் நாம் காணுகின்றோம் நபியுடைய காலத்தில் வேறு நாட்டில் இருப்பவர்கள் முதலிலே நோன்பை ஆரம்பித்துக் அல்லது பிறகு ஆரம்பிக்கலாம் அவர் சொந்த நாட்டிற்கு வந்தால் இருபத்தொட்டோடு முடித்துக் கொள்ளலாம் அல்லது முப்பத்தி ஓராவது நோன்பையும் பிடிப்பது கடமையாகும் இப்படியெல்லாம் குர்ஆன் சுன்னாவிலே எந்த தீர்ப்பும் கிடையாது எனவே மிக மோசமான இஸ்லாமத்தின் பார்வையில் முற்றிலும் மறுக்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பாகவே ஜமியத்து உலமாவின் இந்த தீர்ப்பு இருக்கின்றது இருந்தாலும் பணியோடு உறுதியோடு ஜம்யத்துல் உலமாவினருக்கு நாம் சொல்லுகின்ற விடயம் மதுஹபல் என்ற குறுகிய வட்டத்திற்குள் சுருங்கி காரணமாக பிறை விடயத்தில் மட்டுமல்ல பல்வேறு விடயங்களில் தவறான நிலைப்பாடுகள் இந்த சமூகத்திலே அதற்கு வழிகாட்டக்கூடிய ஜெம்மித்துலமாவின் தீர்ப்புக்களிலே காணப்படுகின்றன இதனை ஒரு தன்மான பிரச்சினையாக கருதாமல் அல்லாவுடைய திருப்திக்காக எந்த தவறையும் நாம் சீர்திருத்த தயாராக இருக்கின்றோம் என்ற நிலைப்பாட்டை எடுத்து இது சம்பந்தமாக எந்த அமைப்பாக இருந்தாலும் ஒரான் சுண்ணாவிலிருந்து நாம் ஆதாரங்களோடு தெளிவுபடுத்துகின்றோம் என்று சொல்லுகின்ற உளமாக்களை வரவேற்று அவர்களோடு கலந்துரையாடி அல்லாவுடைய தீன் மேலோங்க வேண்டும் அதனை தூய்மையோடு பின்பற்றுவதன் மூலம் நாம் அனைவரும் சுவனம் செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுக்குமாறு பணிவன்பாக இலங்கை ஜெமியத்துல் உலமாவையும் அதன் தலைவரையும் நாம் கேட்டுக் அதேபோன்று ஜெமியத்துல் உலமாவின் பிழையான போக்குகளை விமர்சிக்கின்றவர்கள் அதில் உள்ளவர்களை சாடுவதற்காகவோ அவர்களை சமூகத்தில் தரம் குறைப்பதற்காகவோ இப்படியான விடயங்களை பயன்படுத்தாமல் யார் எப்படி போனாலும் அல்லாஹ் எமக்கு சுமத்தி இருக்கக்கூடிய கடமை அல்லாஹுடமிருந்த வந்த வகையை நாம் பின்பற்ற வேண்டும் அதிலே தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும் அந்த நிலையிலேயே நாம் மரணத்தை தழுவ வேண்டும் இதுதான் எமது இலட்சியம் என்று ஏனையவர்கள் மனதிலே தெளிவாக இருத்திக்கொள்ள வேண்டும் இவர்களைத்தான் முஸ்லிம்கள் என்று சொல்லப்படும் முஸ்லிம்களாக இல்லாத எவரும் சுவனத்திலே நுழைய முடியாது என நபி அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இதனைத்தான் அருளை கொண்டு சுவனம் செல்லக்கூடிய கூட்டமைப்பு அல் ஜமா நாம் தெளிவுபடுத்துகின்றோம் அல்லாஹ் எம் அனைவருக்கும் தூய்மையோடு சத்தியத்தை தேடுகின்ற உணர்வை தர வேண்டும் அதில் உண்மையானவர்களாக இருந்து எம்மிலே தவறுகள் ஏற்பட்டிருந்தால் அல்லாஹுக்காக உடனடியாக திருத்திக் கொள்ளுகின்ற மனப்பான்மை எங்களுக்கு எங்களுடைய இறுதி மூச்சு அல்லாஹுடைய உபதேசத்தின் அடிப்படையிலே வல தமு துண்ண இல்லாவா அன் நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க என்று அல்லாஹ் உபதேசிக்கின்றான் இந்த உலகிலே நாம் அனுப்பப்பட்ட நோக்கம் யார் முஸ்லிம்களாக மர்ணிக்கின்றார்கள் யார் நன்றி மறந்து வலிகத்திலே செலுகின்றார்கள் என்பதை பிரித்து அறிவிப்பதற்காக அல்லாஹ் உலகத்திலேயே அனுப்பியிருக்கின்றார் முஸ்லீமாக வாழ்ந்தவர்கள் மட்டும் சுவனத்தில் நுழைவார்கள் முஸ்லிம்களை அன்றி மற்றவரும் சுவனத்தில் நுழைய மாட்டார்கள் என்பதை பகிரங்கமாக அறிவிப்பு செய்யும்படி பிலால் ரபல்லும் அவர்களை வசூல் அல்வா இல்வாஸ்லாம் அவர்கள் அனுப்புகின்றார்கள் எனவே இயக்கங்கள் மதுஹபுகள் தரையப்பாக்கள் இப்படி அனைத்து விதமான பிரிவுகளையும் விட்டு நாம் ஒதுங்கி அல்லாஹ் சொல்லுவது போன்றோ நிச்சயமாக உங்களுடைய இந்த சமூகம் ஒரே சமூகமாகும் என்னை பற்றிய அச்சத்தை நீங்கள் கை எனக்கே நீங்கள் அடிபணியுங்கள் என்ற ரீதியில் ஒரே தலைமைத்துவத்தில் வகையை பின்பற்றி வகையைக் கொண்டு வழிநாட்டக்கூடிய தலைமைத்துவத்திலே நாம் அனைவரும் ஒன்றிணைய அவ்வாறு ஒன்றிணைந்தால் மட்டுமே நேர்வழியில் உள்ளவர்களாக நாம் மாற முடியும் நேர்வழியை அடையாத வரையில் நாம் சொர்க்கம் செல்ல முடியாது என்பதை மனதிலே ஆழமாக பதித்து பிரை விடயத்திலே போன்று வாழ்க்கையின் பல்வேறு துறைகளிலும் இந்த சமூகத்திலே பிழைகள் நடக்கின்றன ஜமீத்துலமாவின் தலைவர் சொன்னது போன்றோ அல்லாஹுவிடமும் ரசூலிடமும் அவற்றின் உண்மையான தீர்ப்பை நாங்கள் கேட்டறிந்து ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்கும் போது வெற்றியடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தருள்வான் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக என மனதார வேண்டி இந்த ஜமியத்துலமா தலைவரின் சட்டம் பற்றிய பதிவை பற்றிய கண்ணோட்டத்தை முடித்துக்கொள்கின்றோம் أقول هذا وأستغفر الله لي وللصائر المسلمين والمسلمات